வணக்கம் நற்றினையின் ஆயிரத்தி இருநூற்றி செப்டம்பர் இரண்டாயிரத்தி பதினெட்டு புரட்டாசி மாதம் மூன்றாம் நாள் புதன்கிழமை இன்று ஊடகங்கள் மற்றும் செய்தித்தாள்களில் வெளியாகியுள்ள சில முக்கிய செய்திகள் தொகுத்து வாசிப்பவர் ஸ்டெர்லைட் ஆலையை தருண் அகர்வால் குழு ஆய்வு செய்வதை ஒத்திவைக்க வேண்டும் என தமிழக அரசு கடிதம் எழுதியுள்ளது சென்னை பல்கலையின் ஆய்வு நூலில் சிவபெருமான் மற்றும் மாணிக்க வாசகர் குறித்தும் தவறான கருத்து இடம்பெற்றிருப்பதாக புகார் தெரிவித்து பல்கலைக்கழகத்தை சிவனடியா்கள் முற்றுகையிட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது பெரியார் சிலை அவமதிப்பு சம்பவங்களில் தூண்டியவர்களை விட்டுவிட்டு அம்புகளுக்கு தண்டனை கொடுத்து பயனில்லை என திராவிடா் கழகத் தலைவா் வீரமணி தெரிவித்துள்ளாா் தமிழிசையிடம் கேள்வி கேட்ட ஆட்டோ ஓட்டுநர் தாக்கப்பட்டதாக சமூக வலைதளங்களில் வைரலானதை எடுத்து ஆட்டோ ஓட்டுநர் வீட்டுக்கு நேரில் சென்று தமிழிசை இனிப்பு வழங்கி தண்ணீரை விளக்கம் அளித்தார் மத்தியில் மதவாத ஆட்சியும் தமிழகத்தின் ஊழல் ஆட்சியும் அழிய வேண்டும் என்று திமுக தலைவர் மு ஸ்டாலின் சேலம் மாவட்டத்தில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் பேசியுள்ளார் தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் இடி மின்னலுடன் கூடிய கனமழைக்கு வாய்ப்புள்ளது என சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது பொதுமக்களுக்கு பீதி மற்றும் அச்சுறுத்தலை ஏற்படுத்தும் வகையில் புயல் வெள்ளம் போன்ற நிகழ்வுகள் குறித்து வதந்தி பரப்புபவர்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என்று சென்னை மாநகராட்சி ஆணையா் கார்த்திகேயன் தெரிவித்தாா் திருப்பதியில் பிரம்மோற்சவம் நடைபெற்று வருவதால் அங்கு சுகாதாரத்தை காக்கும் விதமாக இரண்டாயிரத்து ஐநூறு ஊழியர்கள் நியமிக்கப்பட்டுள்ளதாக சுகாதாரத்துறை தலைமை அதிகாரி மருத்துவர் எஸ் ஷர்மித்ஷா கூறியுள்ளாா் மகாத்மா காந்தாவது பிறந்தநாள் விழா லோகோவை ஜனாதிபதி ராம்நாத் கோவிந்த் வெளியிட்டார் பிரதமர் மோடியின் பிறந்தநாள் அன்று பதிமூன்றாயிரம் அடி உயரத்தில் இருந்து குதித்தபடி ஸ்கை டைவர் பிறந்தநாள் வாழ்த்து கூறிய சம்பவம் பலரை திகைக்க ரஷ்யாவிடம் இருந்து எஸ் நானூறு ரக ஏவுகணையை வாங்குவதில் பேச்சுவார்த்தை இறுதிக்கட்டத்தை எட்டியுள்ளது என பாதுகாப்பு அமைச்சா் நிர்மலா சீதாராமன் கூறியுள்ளாா் பிரதமர் மோடிக்கு ரூபாய் இரண்டு கோடிக்கு சொத்துக்கள் இருந்தும் சொந்தமாக காதில்லை என்று பிரதமர் அலுவலகம் வெளியிட்ட அறிக்கையில் தெரியவந்துள்ளது டெல்லி தலைமை செயலாளர் அன்சு பிரகாஷை தாக்கியதாக கூறி தொடரப்பட்ட வழக்கில் டெல்லி முதல்வர் அரவிந்த் கெஜ்ரிவால் உள்ளிட்ட ஆம் கட்சியின் பதினோரு எம்எல்ஏ சம்மன் அனுப்பி டெல்லி உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது சுதந்திர இந்தியாவின் முதல் பெண் ஐ அதிகாரி அன்னா ராஜா மல்ஹோத்ரா மும்பையில் காலமானார் அவருக்கு வயது தொன்னூத்தி கோவா முதல்வர் மனோகர் பாரிக்கர் உடல்நலக்குறைவால் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ள நிலையில் அங்கு மாற்று அரசு அமைக்க முக்கிய எதிர்க்கட்சியான காங்கிரஸ் உரிமை கோரியுள்ளது படித்த எம்எல்ஏக்களை விட படிக்காத படிப்பை பாதியில் விட்ட எம்எல்ஏக்களின் அதிகம் சம்பாதிப்பதாக ஆய்வில் தெரியவந்துள்ளது ஆப்கானிஸ்தான் மீது தாக்குதல் நடத்தும் தீவிரவாதிகளுக்கு அருகில் உள்ள நாடு சொர்க்கமாக விளங்குவதாக ஐநா சபையில் பாகிஸ்தான் மீது இந்தியா மறைமுகமாக குற்றம் சாட்டியுள்ளது ரோஹிங்கியா முஸ்லிம்கள் மீது இன அழிப்பில் ஈடுபட்ட சக்தி வாய்ந்த அதிகாரம் கொண்ட மியான்மர் ராணுவம் அரசியலில் இருந்து அகற்றப்பட வேண்டும் என்று ஐநா சபை விசாரணைக்குழு தெரிவித்துள்ளது பாகிஸ்தான் பிரதமராக பதவியேற்ற இம்ரான்கான் பிரதமர் அலுவலகத்தில் இருந்த எழுபது ஆடம்பர கார்களை ஏலத்தில் விட்டுள்ளார் நாற்பத்தி ஆண்டுகளுக்கு பிறகு முதன்முறையாக ஜப்பான் நாட்டின் தொழிலதிபரும் கோடீஸ்வரருமான யூசாஃபு மசாவா நிலவுக்கு செல்லவுள்ளார் இதற்காக ஸ்பேஸ் எக்ஸ் நிறுவனம் பிரத்யேகமாக ராக்கெட்டை வடிவமைத்துள்ளது ஜியோ நிறுவனத்தின் ரூபாய் முன்னூற்றி தொன்னூற்றி ஒன்பது திட்டத்திற்கு போட்டியாக பாரதிய ஏர்டெல் நிறுவனம் ரூபாய் பிரீபெய்ட் திட்டத்தை அறிவித்துள்ளது டிசம்பர் இரண்டாயிரத்தி பதினேழு இந்திய ரூபாய் மதிப்பின் உண்மையான சரிவு ஆறிலிருந்து ஏழு சதவீதத்திற்கு இடையில் இருக்கும் என்று பன்னாட்டு நிதியமைப்பு ஐ எம் தெரிவித்துள்ளது இந்திய ரூபாயின் மதிப்பு சரிந்து வரும் நிலையில் மத்திய அரசு தங்கம் மீதான இறக்குமதி வரியை உயர்த்த வாய்ப்புகள் உள்ளதாக தமிழ் குட்ரிட்டன் தளத்திற்கு கிடைத்த தகவல்கள் கூறுகின்றன சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை கிராம் ஒன்றுக்கு ரூபாய் இரண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி இரண்டிற்கு நகரங்களில் சிஎன்ஜி மற்றும் குழாய் மூலம் சமையல் எரிவாயு வழங்கும் திட்டத்திற்கு உரிமம் வழங்கும் பணி நிறைவுற்று பட்டியல் வெளியிடப்பட்டுள்ளது இதில் இந்தியன் ஆயில் கார்ப்பரேஷன் கோயம்புத்தூர் சேலம் உள்ளிட்ட ஏழு நகரங்களில் தனித்து கேஸ் வழங்கும் உரிமத்தை வென்றுள்ளது விளையாட்டுச் செய்திகள் ஆசிய கோப்பை கிரிக்கெட் போட்டி துபாயில் நடைபெற்று வருகிறது இந்தியா பாகிஸ்தான் இடையேயான போட்டி நடைபெறும் நாளில் சர்வதேச பயங்கரவாதியான தாவூத் இப்ராஹிமும் அவனது கூட்டாளியும் போட்டியை காண வரலாம் என உலக அளவில் உள்ள ஆறு உளவுத்துறை நிறுவனங்கள் தீவிர கண்காணிப்பில் உள்ளன ஆசிய கோப்பை கிரிக்கெட் போட்டியில் இந்திய அணியின் ரிஷப் பந்த் தேர்வு செய்யாதது மிகுந்த அதிர்ச்சியளிக்கிறது என முன்னாள் கேப்டன் சவுரவ் கங்குலி கூறியுள்ளார் ஆஸ்திரேலிய அணி தற்போது இருக்கும் சூழலில் முன்னாள் கேப்டன் ஸ்டீவ் ஸ்மித் அணிக்கு திரும்பினால் அனைவரும் வரவேற்பார்கள் ஆனால் வார்னரை ஏற்றுக்கொள்வார்களா என்பது சந்தேகமே என முன்னாள் கேப்டன் ஸ்டீவ் வாக் தெரிவித்துள்ளார் டெல்லியில் உள்ள மேடம் டுசார்ட்ஸ் அருங்காட்சியகத்தில் நடிகை சன்னி லியோனின் மெழுகு சிலை வைக்கப்பட்டுள்ளது சந்திரகுமாரி சீரியலில் ஏழு வேடங்களில் ராதிகா சரத்குமார் நடிக்க இருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது தாமிரபரணி படத்தில் விஷாலுக்கு ஜோடியாக நடித்த பானு இதில் ராதிகாவின் மகளாக நடிக்கிறார் நிரோஷா உமாரியாஸ் முக்கிய கதாபாத்திரங்களில் நடிக்கின்றனர் அக்டோபர் மாத இறுதியில் இருந்து இந்த சீரியல் சன் டிவியில் ஒலிபரப்பாக உள்ளது வரலட்சுமி சரத்குமார் ஜே கே இயக்கும் படத்தில் கண் பார்வையற்றவராக நடிக்கிறார் இந்த படத்திற்கு ராஜபார்வை என்ற பெயர் வைக்க முடிவு செய்திருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது நற்றின இன்றைய பேசுவேன் அறிவோம் அஞ்சல் தலை சரித்திரம் தொட்ட சம்பவங்கள் போன்ற பல சுவையான தகவல்களை செவிமடுக்க டபிள்யூ டபுள்யூ டபிள்யூர் என்ற இணையதளத்தை பார்வையிடுங்கள் நன்றி வணக்கம்